युक्तं வபுஸ்ஷாதி शुद्धं தண்டுலம் வபுஸ்ஷாதிவாத்தனம்தரம் விவிச்சியுல இவர் இங்கே ஒரு உதாரணம் சொல்கிறார் எப்படி நெல்லில் இருக்கிற உமியை வந்து நாம் இடித்து இடித்து நாம் எப்படி அந்த உமியை நீக்கி அரிசியை எடுத்து சமைத்து பொங்கல் வச்சு நல்லா சாப்பிட்றோமோ அப்படின்னு புஸ்தகத்தை ரொம்ப பார்க்காதீங்க நான்லாம் நிறைய கதையெல்லாம் சேர்த்துப்பேன் மசாலாலாம் சேர்ப்போம் நாங்கள் அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம நெல்லை நல்லா குத்தி குத்தி அந்த நெல்லில் இருந்து அரிசியை பிரிக்கிறோம் பார்த்திங்கன்னா மேலே ஒரு தோல் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு தோல் இருக்குது அப்புறம் வந்து ரொம்ப சொல்கிறாங்க இல்லையா அறகுறையாக இது பண்ணி அதை சாப்பிட்டா ஃபைபர் கண்டன்ட் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுலலாம் நமக்கு தாத்பரியம் இல்லை எப்படி வந்து நல்ல அரிசியை எடுக்கணும்னா எல்லா உமியும் நீக்கிறோமோ அதை எப்படி வந்து குத்தி குத்தி குத்தி இடித்து இடித்து இடித்து நாம் நீக்கிறோமோ அப்படி என்ன பண்ணணுமா இந்த அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஜானமயம் ஆனந்தமயத்தோடு நமக்கு இருக்கிற அபிமானம் எல்லாம் உமி ஆத்மா வந்து சுத்தமாக இருக்குது ஆத்மா சுத்தாத்மா இருக்குது இந்த எப்படி நல்ல அரிசி இருக்கோ அந்த அரிசியை உமியோடு சாப்பிட்டா காயில் குத்தும் அரிசியை வந்து சமைச்சு பக்குவமாக சாப்பிட்டா எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அப்படிலாம் கற்பனை பண்ணிக்கணும் நீங்கள் அப்போ அரிசி எப்படி இருக்கோ அது மாதிரி ஆத்மா இருக்குது அது மாதிரி அப்படி ஆத்மா இருக்குதுன்னு நினச்சிக்க முடியாது அது மாதிரி அப்போ எல்லாம் சேர்ந்தே இருக்குது ஒட்டின்ட்டுருக்கு அரிசியோட ஒட்டின் இந்த உமி எல்லாம் ஒட்டின் இருக்குது அதை என்ன பண்ணுறோம் குத்தி குத்தி குத்தி நம்ம நீக்கிற மாதிரி இதெல்லாத்தையும் நாம் நீக்கணும் இதெல்லாம் சாஸ்திரங்களில் அந்யோந்தர ஆத்மா பிராணமய அன்யோத்தர் ஆமா மனோமய அன்யோத்தர ஆமா விஞானமய அன்ோத்தர் ஆனந்தமய ஆனந்த ஆமாப்பு சேகா சயம் விமல்லோக்கீத்தமயமாத்மாசிராம ஏ தம் பிராணமயமா ஆத்மா நம்ம பசங்கரா மத்தி நம் மந்திரத்தை மாற்றி மாற்றி சொல்லுவேன் அதுக்காக மந்திரம் ஆடுற தெரியாமல் சுவாமிஜி சொல்கிறா தேவையோ அங்கங்கே மாத்திரம் எடுப்போம் உபனிஷத்தை என்ன சொல்லுகிறது இந்த அன்னமய ஆத்மாவுக்குள்ள பிராணமய ஆத்மா இருக்குது பிராணமய ஆத்மாவுக்குள்ள மனோமய ஆத்மா இருக்குது மனோமய ஆத்மா உள்ளே உள்ளேன்னு சொல்கிறது ஆனால் உள்ளேலாம் உண்மையிலே கிடையாது பாடத்துக்காக சொல்கிறோம் மனோமய ஆத்மாவுக்குள்ள விஜானமய ஆத்மா இருக்குது விஜானமய ஆத்மாவுக்குள்ள ஆனந்தமய ஆத்மா இருக்குது ஆனந்தமய ஆத்மாவுக்குள்ள ஆனந்த ஆத்மா இருக்குது அந்த ஆனந்த ஆத்மா தான் பிரம்மா பிரம்மன் அது ஒன்று தான் இருக்குது ச ஏகா ச ஏ சய ஏவம் வித்து அதை எவன் ஒருவன் நன்னாக புரிஞ்சுக்கிறானோ அவன் என்ன பண்ணுறான் அபிமானத்தை விடுறான் ஏதம் அன்னமயமாத்மானம் உபசங்கிராமதி அன்னமய ஆத்மாவை விட்டுடுறான் பிராணமயமாத்மானம் உபசங்கிராமதி பிராணமய ஆத்மாவை விட்டு விலகிக்கிறான் மனோமயமாத்மானம் உபசங்கிராமதி விஜானமயம் ஆத்மானம் உபசங்கிராமதி ஆனந்தமயமாத்மானம் உபசங்கிராமதி அப்புறம் எப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம் விவசம் கிரமியான்னு வேறு எடுத்துகிறப்பாளம் இமான் லோகான் காமாநீ காமரூப்பியனு சஞ்சரன் ஏதத் சாமகாயன் நாஸ்தே இமான் லோகான் இந்த லோகத்தில் என்ன பண்ணுறான்னா அவனுக்கு ஒன்று இன்னும் ஃபார்மல்லாம் கிடையாதான் எப்படி வேணாலும் இருப்பானான் காமாண்ணி காமரூபி அனுசஞ்சரன் ஏதத் சாமகாயன் நாஸ்தே ரொம்ப ஆனந்தமாக எல்லாம் நானே இன்னும் அப்படியே தெரியலான் தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே ஞானியாகவே தெரியணுன்னாலும் தெரியலாம் சௌரியமாகவும் எப்படியே போயின்ட்டே இருக்கலாம் சா நினச்சபோது சாப்பிடலாம் நினச்சபோது தூங்கலாம் எப்படியே சேஷ்டாச்சாரி மாதிரி இருப்பான் பார்க்குறதுக்கு ஆனால் ஆனால் அத் அதர்மம் பண்ண மாட்டான் தர்மம் பண்ணாட்டாலும் அவன் அதர்மம் ஒரு நாளும் பண்ண மாட்டான் ஞானி தர்மத்தை அனுஷ்டித்தாலும் அனுஷ்டிப்பார் அதர்மத்தை ஒரு நாளும் பண்ணவே மாட்டார் அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கு வப்புஹு துஷாதிபி கோஷை உக்தம் துஷாதிபி வப்புஹுன்னா ஷரீரம்னு அர்த்தம் வப்புஹு வப்புஹுனா ஷரீரம் வபுன்னா இந்த இடத்துல வந்து ஆத்ம துவம் துஷாதிபி கோஷைஹி வபுஸ்துஷாதிபி கோஷைஹி யுக்தம் ஆத்மானு போட வேண்டாம் ஷரீரம் முதலான உமிகளோடு சேர்ந்திருக்கிற அப்படின்னு அர்த்தம் வபுஸ்துஷாதிபிக் கோஷைகி யுக்தம் அப்படின்னா ஷரீரம் முதலான கோஷங்களோடு அன்னமயம் முதலானன்னு அர்த்தம் அன்னமயம் முதலான உமி துஷாதிபிகின்னா ஹஸ்குங்கிற இல்லையா அதுதான் துஷா துஷாதிபிகி கோஷைஹி யுக்தம்னா சேர்ந்து இருக்கிறது அதாவது ஆத்மானம் அந்தரம் சுத்தம் உங்கள் புஸ்த சில புஸ்தகத்தில் ஆத்மானம் ஆந்தரம் சுத்தம்னு இருக்கும் ஆத்மானம் அந்தரம் சுத்தம் போடலாம் ஆத்மானம் ஆந்தரம் சுத்தம்னு போடலாம் யுக்தம் ஆத்மானம் ஆந்தரம் சுத்தம் விவிச்சியாத் அதாவது ஆந்தரம் சுத்தம் ஆத்மானம் விவிட்சியாத் உள்ளே இருக்கிற வபுஸ்துஷாதிபி கோஷைகி யுக்தம் ஆந்தரம் சுத்தம் ஆத்மானம் விவிட்சியாத் விவிட்சியாதுன்னா பகுத்தறிஞ்சு பிரிஞ்சு பிரித்து புரிஞ்சுக்கோ இதில் இருந்துட்டே இதை நான் பிரிக்கணும் அறிவால் பிரித்து பிரித்து புரிஞ்சுக்கணும் உடம்பு நான் இல்லை இந்த உடம்பு விக்காரம் இந்த உடம்பு ஒரு காலத்தில் உற்பத்தி ஆயிருக்கு ஒரு காலத்தில் இந்த உடம்பு போக போகிறது அன்னரசனவூத்த அன்னரேன விர்திம் பிரப்பிய அன்னர்ப்வியம் எத் விலீயத்தை தது அன்னமய கோஷூசரீரம் உபனிஷது ரொம்ப விஸ்தாரமாக பேசறது அன்னி பிரஜா பிரஜாஜன் யா காஷ் பிளிவீக்கு அோோ அய ஜீவிய அன்னகும் பூத்தன்தோஷமுச்சூத்தாய்தாத்திய வந்தேத்திச்சூத்தமைய அந்நோந்தர ஆத்மாக பிராணமயா இந்த மந்திரங்களுக்கெல்லாம் அர்த்தம் படிக்கணும் அதாவது இந்த அன்னமயத்தை வர்ணனை பண்ணுறது இந்த அன்னமயம் எப்படிப்பட்டதுன்னு வர்ணனை பண்ணுறது இந்த அன்னமயம் நானாக எப்படி இருக்க முடியும் இது இடையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கிட்ட இல்லாதது இன்றைக்கி வந்திருக்கு அப்புறம் இது கொஞ்ச நாள் கழித்து என்னை விட்டு போக போகிறது இந்த அன்னமயம் இந்த அன்னமயத்தோடு எனக்கு என்னதுக்கு இத்தனை அபிமானம் தற்காலிகமான இந்த சரீரத்தில் எனக்கு இவ்வளோ இதுக்கு இது அபிமானம் அது மாத்திரமில்லை இது வந்து குழந்தையாக இருந்தது அஸ்தி ஜாயத்தை வர்த்தத்தை விபரிணமத்தே அபக்ஷீயத்தை வினசதி அப்பா கிட்ட கொஞ்சம் ரெண்டு மாதம் இருந்தேன் அப்படின்னா சாஸ்திரம் சொல்கிறது அப்பா கிட்டே ரெண்டு மாதம் இருந்தேன் அப்புறம் அம்மா வயிற்றுக்குள்ளே கொ பத்து மாதம் இருந்தேன் இது இருந்தேன்னா நான் இல்லை இந்த உடம்பு இருந்தது அப்படி தான் சொல்லணும் நான் இருந்தேன்னு சொல்லப்படாது இந்த உடம்பு அப்பா அப்பா வயத்தில் வந்து ரெண்டு மாதம் இருந்துதான் அம்மா வையத்தில் பத்து மாதம் இருந்து தான் அப்புறம் வந்து அப்புறம் உலகத்துக்குள்ளே வந்தது இந்த உடம்பு அப்புறம் வளர்ந்து வளர்ந்து இப்படி இவ்வளோ இந்த கதியில் நிற்கிறது இப்போது அப்புறம் என்னாகும் இதுக்கு வயசாகும் இது செத்து போகும் இந்த செத்து செத்து போகிற உடம்பையான் நான் சொல்லுவேன் நாத்தம் பிடிச்ச இந்த உடம்பையான் நான் சொல்லுவேன் எப்படி இது சொல்கிறது இந்த உடம்பை நான் சொல்கிறது அப்படி யுக்தி அவகாத்ததாகங்கிற லாஜிக்கல் திங்கிங் வித் லாஜிக்கல் திங்கிங்னு இங்கிலீஷில் சொல்லுவார்கள் அதாவது தகுந்த யுக்தியின் துணை கொண்டு இவைகளை நீக்க வேண்டும் அவகாத்தகான இடிக்கிறதுன்னு அர்த்தம் உலக்கையை கொண்டு இடிக்கிறதுன்னு அர்த்தம் எப்படி நெல்லை வந்து குத்தி குத்தி குத்தி அரிசி ஆக்குறோமோ அப்படி யுக்தினால சிந்தனை பண்ணி பண்ணி இந்த அபிமானத்தை விட்டு தொலைக்கணும் தொலைக்கணும்னு சொல்கிறது ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன் இந்த அபிமானத்தை விடணும் அபிமானந்தான் எல்லா விதமான துக்கத்துக்கும் காரணம் ஆகையினால இந்த ஷரீர அபிமானத்தை விடணும் ஆஹ வபுஸ்துஷாதிபிக் கோஷைஹி ஷரீரம் முதலான உமிகளால் உமிகளாகிய மறைப்புகளால் இருக்கின்ற இந்த உள்ளே இருக்கின்ற சுத்த ஆத்மாவை யுக்தியினால் யுக்தியினால் कुत्ति-कुत्ति யுக்தியினால் நான் நிறைய யோசிக்கணும் நிறைய எக்ஸாம்பிள்லாம் சொல்லி பார்க்கணும் இதுக்கெல்லாம் நிறைய புத்தகமெல்லாம் இருக்குது தைத்திரியோபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு விவேக சூடாமணியில் நல்லா சொல்லப்பட்டிருக்கு நான் முடிஞ்சால் அடுத்த வகுப்பில் அதெல்லாம் சொல்கிறேன் அதெல்லாம் காரண காரியத்தோடு ஒன்று ஒன்று ஒரு ஒரு ரீசனை சொல்லி அபிமானத்தை நாம் நீக்கணும் சிம்பிள் ரீசன் சொல்கிறேன் சிம்பிள் எளிமையான ஒரு உதாரணம் சொல்கிறேன் சாத சாஸ்திரத்தில் இதுக்கு பேர் திருக் விவேகம்னு பேர் திருக் விவேகம் திருக்குன்னா என்ன பார்க்குறவன் அர்த்தம் திருஷ்யம்னா பார்க்கப்படுறதுன்னு பேர் இப்போ இந்த கிளிப்பு என்னால் அறியப்படுறதா இல்லையா கிளிப்பு என்னால் அறியப்படுறது அறியப்படுற கிளிப்பு எனக்கு வேறானது அறியப்படுற கிளிப்பு அறிபவன் வேறு அறியப்படு பொருள் வேறு அறியப்படு பொருளின் தன்மை அறிபவனை சார்ந்திராது புரியுதா அறிபவன் வேறு அறியப்படு பொருள் வேறு அறியப்படு பொருளின் தன்மை அறிபவனை சார்ந்திராது இந்த நியாயப்படி பார்த்தோம்னா உடம்பு என்னால் அறியப்படு பொருளா அறிபவனா கிளிப்புங்கிற போது நான் உடம்பாகிடுறேன் இப்போ உடம்பை நான் பார்க்குற போது இதுவரைக்கும் சரி இந்த வெளியில் இருக்கிற பொருள் டெஸ்க் வரைக்கும் சரி துணி வரைக்கும் கூட சரி உடம்புன்னு எடுத்துக்கிண்டா உடம்பு என்னால் அறியப்படுகிறதா உடம்பு அறிபவனாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் உடம்பு என்னால் அறியப்படுகிறது உடம்பு என்னால் அனுபவிக்கப்படுகிறது அறியப்படுவது அனுபவிக்கப்படுவது அனுபவிப்பவனாக அறிபவனாக ஆக முடியாது என்கின்ற நியாயத்தின்படி இதுதான் யுக்தி யுக்தியாக அவகாத்ததாக குத்தி குத்தி பண்ணுற இந்த நியாயத்தை உபயோகப்படுத்துகிறோம் உபயோகப்படுத்தி என்ன சொல்கிறேன் யுக்தினால் என்ன சொல்கிறேன் நான் ஷரீரத்தை அறிகிறேன் ஷரீரத்தை அறிபவன் சரீரத்திற்கு வேறானவன் அறிபவன் வேறு அறியப்படு பொருள் வேறு என்கின்ற நியாயத்தின்படி அறியப்படுகிற உடல் நான் அல்ல அறியப்படுகிற உடல் நான் இதே தான் பிராணனுக்கும் இதே தான் மனசுக்கும் இதே தான் அறிவுக்கும் இதே தான் ஆனந்தத்துக்கும் எல்லாத்துக்கும் இந்த நியாயத்தை அப்ளை பண்ணி என்ன புரிஞ்சுக்கணும்னா நான் ஆனந்த ஆத்மா சாட்சி பாராதிபூதம் நீ அல்லை உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தொழி அந்த பாட்டை நல்லா ஞாபகம் பாராதி பூதம் நீ அல்லை பஞ்சபூதங்களான சரீரம் நீ இல்லை பார் நல்லா சிந்தனம் பண்ணிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை இந்திரியங்களோ கரணங்களோ நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் நல்லா சிந்திச்சுப்பாரு நீ உணர்வாக இருக்கிறாய் என்றான் அன்பாய் உரைத்த சொல் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி ஆதிசங்கரர் ஆத்மபோதத்தை தொடங்கும் பொழுது ஞானத்துக்கு தகுதியையும் சொல்லி பிறகு ஞானத்தையும் உபதேசிக்கிறார் ஆக ஞான யோகியதா சாதனம் கர்மயோகம் னம்ியானயோகம்ியானசாதனம் ஞானயோகம்னா ஞான யோகத்தில் மூன்று அம்சம் இருக்குது ஒன்று ஸ்ரவணம் மற்றொன்று மனநம் அடுத்தது நிதித்தியாசனம் ஸ்ரவணம்னு சொன்னால் சாஸ்திரத்தினுடைய மையக்கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறது சாஸ்திரம்னா வேதாந்த சாஸ்திரம் இந்த இடத்துல வேதாந்த சாஸ்திரத்தினுடைய மைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பண்ணுற முயற்சிக்கு பேர் ஸ்ரவணம்னு பேர் என்ன எல்லா மந்திரங்களையும் பார்த்து அது ஆச்சாரியர்களெலாம் வியாக்கியானம் பண்ணி இருக்கிறார்கள் அதை முறையாக நாம் படித்து தெரிஞ்சுக்கிறது அது ஸ்ரவணம்னு பேர் அதுக்கு ஆசிரியருடைய உதவி தேவை ஆசிரியரே அதை சொல்லி கொடுப்பார் அப்புறம் அடுத்தது மனநம் அந்த சாஸ்திரத்தில் அப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் அது எப்படி பொரு சரியாக இருக்க முடியும் சாஸ்திரம் என்ன சொல்கிறது ஒரு பொருள்தான் இருக்குது நம்ம அனுபவிச்சுருக்கிறது பல பொருள்கள் பல பொருள்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இந்த பல பொருளில் பிரிக்கிறவங்க மூணாக பிரிக்கிறாங்க ஒன்று உயிர் இன்னொன்று உலகம் மற்றொன்று இறைவன் கடவுள் உயிர் உலகம் ஜீவகா ஜகத்து ஈஸ்வரகா இப்படி மூணு பொருள்னு சொல்லி சாஸ்திரத்தில் மூணு பொருள் இருக்குது இந்த மூணு பொருள் எப்பவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரும்பாலானவர்களுடைய அபிப்பிராயம் ஆனால் அத்வைத சித்தாந்தப்படி அதாவது அத்வைதந்தான் சாஸ்திரத்தோட தாற்பயம் எல்லா பொருளையும் மூணு பொருளை அடக்கி அப்புறம் மூணு பொருள் அல்ல ஒரு பொருள்தான்னு சொல்கிறது தான் சாஸ்திரத்தினுடைய நோக்கம் நம்ம அனுபவிக்கிறது பல பொருள்களாக இருந்தாலும் ஆனால் அதில் மூணு பொருளாக மாற்றுறது மூணு பொருளாக சுருக்கிறது எத்தனையோ விஷயங்களை நாம் அனுபவிச்சுருந்தாலும் மூணு தான்ப்பா எல்லாமா கணக்கு கூட்டி கழித்து பார்த்தோமானால் அரியறவன் அறியப்படுற பொருள் அரியறவனுக்கும் அறியப்படுற பொருளையும் அறிவிக்கிறவன் ஒருத்தன் இருக்கான் ஆண்டவன் அப்படின்னு சொல்லி அதோட ஸ்டாப் பண்ணுற கட்சி ஒன்று இருக்குது இதுக்கு துவைத்த மதம்னு பேர் இது எப்போவும் மூணு பொருள் இருக்குது இந்த மூணு பொருள் எப்போவும் இருக்குது ஒரு நாள் இந்த மூணு பொருள் இல்லாமல் போகிறது கிடையாது அப்படிங்கிற மதம் துவைத்த மதம் அதுக்கான சான்றுகள்லாம் சாஸ்திரத்தில் இருக்குது ஆனால் என்னென்னா மூன்று பொருள் எப்பவும் இல்லை ஒரு பொருள்தான் எப்பவும் இருக்குது அந்த ஒரு பொருளில் தான் மற்ற இரண்டு பொருள்கள் கற்பிக்கப்படுகின்றன பொருள்னால் வஸ்த் பொருள்னால் வஸ்துங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம் பொருள்னால் நீங்கள் ஏதோ அந்த மைக்கு மாதிரி பொருள்னு நினச்சக்கூடாது உயிருங்கிறதே ஒரு பொருள்னு சொன்னால் ஒரு வஸ்துன்னு அர்த்தம் பொருள்னால் அது வந்து இனர்டு மேட்டர்ன்னு அர்த்தம் இல்லை கான்ஷியஸ் பீயிங்கும் இங்கே பொருள் தான் நான் கான்ஷியஸ் பீயிங்கும் பொருள் கான்ஷியஸ் பீயிங்கும் பொருள் ஆஹா அறிவுள்ள வஸ்துக்கள் அறிவில்லாத வஸ்துக்கள் அறிவுள்ள வஸ்துக்களுக்கும் அறிவில்லாத வஸ்துக்களுக்கும் நம்ம படித்தோமே ஆத்மார்ப்பண ஸ்துதியில் ஏகா சித் அஜித் அதிகா சித் அதுதான் ஈஸ்வரன் ஆனால் அத்வைத்த வேதாந்தத்தில் எப்படி சொல்கிறோம் வஸ்து ஒன்று தான் பிரம்மை சத்தியம் பிரம்மம் ஒன்று இந்த பிரம்மனில் மாயா கல்பித்தந்தான் ஜீவர்கள் மாயா கல்பித்தந்தான் ஜகத் இன்னொருபடி போய் ஈஸ்வரனும் கூட மாயா கல்பித்தந்தான் பிரம்மன்தான் சத்தியம் கடவுள் உயிர்கள் உலகம் இந்த மூன்றும் மெய்ப்பொருளாகிய பரபிரம்மத்தில் கற்பிக்கப்பட்டவை என்று உபதேசிப்பது அதுக்கும் சாஸ்திரத்தில் பிரமாணமெல்லாம் நிறைய இருக்குது ஆதாரங்கள்லாம் நிறைய இருக்குது ஆஹா சாஸ்திரத்தோட மையக்கருத்து மூன்று பொருளா ஒரு பொருளா அப்படின்னு கேட்டால் சாஸ்திரத்தினுடைய மையக்கருத்து ஒரு பொருள்தான் இந்த ஒரு பொருள் தான் சாஸ்திரத்தினுடைய மையக்கருத்துன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் தேவைப்படுகிறது எக்ஸாம்பிளெலாம் தேவைப்படுகிறது அந்த அனுபவ சு யுக்தி அனுபவங்கிற பிரமாணங்களை வைத்து கொண்டு அதை நாம் தீர்மானம் பண்ணுறோம் அதனால் நமக்கு ஒரு தெளிவு ஏற்படுகிறது ஒரு சந்தேகங்கள்லாம் நீங்குகிறது அதற்கு பிறகு அது ஆழமான மனசில் கொண்டு செலுத்துறதுக்கு பேர் நிதித்தியாசனம்னு பேர் அதெல்லாம் வரிசையாக ஆதிசங்கரர் இங்கே உபதேசம் பண்ணுறார் ஆறாவது ஸ்லோகத்தில் இருந்து பத்தாவது ஸ்லோகம் வரைக்கும் பத்து பதினொன்று வரைக்கும் கூட சொல்லலாம் தப்பு இல்லை இந்த சம்சாரம் ஸ்வப்ன சமானம் சம்சாரம்னா என்னர்த்தம் நம்முடைய உலக வாழ்க்கை கனவுக்கு நிகரானது எப்படி உறக்கத்தில் உறங்குற போது கனவுலகம் தோன்றுகிறது அந்த கனவுலகத்தை கனவு காணும் பொழுது உண்மையாகவே நினைக்கிறோம் கனவு காண்கிறபோது கனவு கனவுன்னு தெரியாது நனவுக்கு வந்த பிறகுதான் கனவு கனவுன்னு தெரியும் அது வரைக்கும் என்னதான் சொன்னாலும் இது உண்மையல்லான்னு கனவில் யாரும் சொன்னாலும் கூட அது உண்மை மாதிரியாக தான் தோன்றும் நனவுக்கு வந்த பிறகு கனவு உண்மையல்லான்னு புலப்படுறது மாதிரி அது மாதிரி ஏன் வச்சுக்கணும் நனவில் நனவை ஆராய்ச்சி பண்ணி நனவும் கனவுக்கு நிகர்னு புரிஞ்சுக்கிறோம் ஆனால் இங்கே ஒரே ஒரு வித் கனவுலேருந்து கனவு நிலையிலேருந்து நனவு நிலைக்கு வர மாதிரி நனவு நிலையிலேருந்து பிரம்ம நிலைக்கு போக முடியாது நனவு நிலையிலேருந்து பிரம்மநிலைக்கு போக முடியாது பிரம்ம நிலைன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் நனவுன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இங்கே தான் நம்ம வந்து விசாரம் பண்ண முடியும் கனவில் நாம் விசாரம் பண்ண முடியாது தூக்கத்தில் விசாரம் பண்ணுறது நடக்கவே நடக்காது இந்த விழிப்பு நிலையில்தான் நம்ம வாழ்க்கையை நம்ம ஆராய்ச்சி பண்ணி இந்த வாழ்க்கை ஒரு மாயத்தோற்றம் அப்படின்னு நம்முடைய பிறப்பு நம்முடைய வளர்ப்பு நம்முடைய இறப்பு நமக்கு இருக்கிற இன்பத் துன்பங்கள் எல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி வருத்தம் எதாக இருந்தாலும் அத்தனையும் ஸ்வப்னம் ஸ்வப்ன ஆறாவது ஸ்லோகத்தில் படித்தோம் ஞாபகப்படுத்துகிறேன் போ சம்சாரஹா ஸ்வப்ன துல்லியா அதுக்குத்தான் விளக்கம் கொடுத்தார் எப்படி இந்த ஏழாவது ஸ்லோகத்திலேருந்து பதினோராவது ஸ்லோகம் வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கலாம் அதிலேருந்து என்ன சொன்னார் இந்த ஜகத்தே கல்பித்தம் எல்லாம் ஆத்மாவில் கற்பிக்கப்பட்டது ஏழாவது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் பாருங்க எது பிரம்மனை ஒருத்தன் அறியலையோ அதுவரைக்கும் இந்த உலகத்தை உண்மைன்னு நினைத்து கொண்டிருப்பான் தன்னுடைய அனுபவங்களை உண்மைன்னு நினைத்து கொண்டிருப்பான் யாவத் சத்தியம் தாவத் சத்தியம் ஜெகத் பாதி சுக்திகா ரஜதம் யாவன்ன ஞாயத்தே பிரம்ம சரி ஆக அதை விளக்கி சொன்னார் எல்லாம் வந்து எட்டாவது ஸ்லோகத்தில் உபாதானே கிலாதாரே ஜெகந்தி பரமேஸ்வரே சர்க்கஸ்தி லயாநியாந்தி புத் புதானீவ வாரிணி இந்த என்ன சொல்கிறது மேக்ரோ காசம் இந்த சமஷ்டி பிரபஞ்சம் ஆத்மா பிரம்மனில் கற்பிக்கப்பட்டது இதெல்லாம் அப்படி சொல்லப்பட்டது அப்புறம் பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் இருந்து பன்னெண்டு 13, 14 இந்த உடம்பும் மனசும் அதுக்கு காரணமும் எல்லாம் மாயா காரியம் இது வந்து வஷ்டி ஷரீரம் ஆறாவது ஸ்லோகம் பொதுவானது ஏழு மு ஆறு ஏழு கூட வச்சுக்கோ எட்டு ஒம்பது பத்து பதினொன்று ஜகத் அத்தியஸ்தம் ஜகத் அத்தியாசகா இந்த பிரபஞ்சம் பிரம்மத்தில் கற்பிக்கப்பட்டிருக்குது ப்ரொஜெக்ஷனுங்கிறாங்க பாருங்கள் இங்கிலீஷில் ப்ரொஜெக்ஷன் ஃபால்ஸ் ப்ரொஜெக்ஷன் அப்படி சொல்லணும் இந்த வகுப்பு ஃபால்ஸ் ப்ரொஜெக்ஷனானு ஆமான் தான் சொல்லுவோம் ஃபால்ஸில் ஃபால்ஸை ரிமூவ் பண்ணுற ப்ரொஜெக்ஷன் ஃபால்ஸ் ப்ரொஜெக்ஷனில் ஃபால்ஸை ரிமூவ் பண்ணுற projection in the class அப்புறம் அடுத்தது என்னதுன்னா இந்த body-mind complex also projection world also projection false projection like dream ட்ரீம் எப்படி வந்து க சொப்னம் வந்து ஃபால்ஸ் ப்ரொஜெக்ஷனோ கற்பனை தோற்றமோ ஃபால்ஸ் ப்ரொஜெக்ஷன்னா என்ன அர்த்தம் கற்பனை தோற்றமோ எப்போ கற்பனை தோற்றம் தெரியும் அதுக்கான உண்மை தெரிஞ்சால் ஒழியே இது கற்பனை தோற்றங்கிறது விளங்காது உண்மை விளங்காதவரை இது கற்பனை தோற்றம் என்பது விளங்காது உண்மை யார் தெரியுமோ இதை பார்த்துட்டு இருக்கிறவன் உண்மை இது கற்பனை உண்மைன்னு எவன் ஆராய்ச்சி பண்ணுறானோ அந்த ஆராய்ச்சி பண்ணுறவனுடைய தன்மை தான் இருப்பே இதுக்கு ஆக இதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்கிறதே நான் தான் இதுக்கு இருப்பை தருவதும் இந்த உடலுக்கும் உலகத்திற்கும் இருப்பை தருவது நான் இந்த உலகத்துக்கும் உடலுக்கும் இருப்பை நீக்குவதும் நான் அதுக்கு வந்து ரியாலிட்டி கொடுக்குறதும் நான் அதனுடைய ரியாலிட்டியை நீக்கிறதும் நான் நிறைய பேர் இதுக்கு ரியாலிட்டி கொடுத்துன்னு இருக்காங்க என்னமோ ஆனந்தம் வரப்போகிறதுன்னு எதிர்பார்த்துன்னு இருக்காங்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆக போகிறது சால்வ் ஆன பிறகு நமக்கு நிம்மதி வரும்னா பிரச்சனை இருந்தால் தானே நிம்மதி வர்றதுக்கு சுவாமி பிரச்சனை இருக்கேன்னு பிரச்சனை இருக்கேங்கிறது பிரச்சனையே பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறது பிரச்சனை பிரச்சனை இருக்குதுன்னா பிரச்சனை போகும் பிரச்சனை திரும்பவும் வரும் ஆஹா பிரச்சனையே கிடையாதுங்கிறத நீ புரிஞ்சுனுட்டி ஆனால் பிரச்சனை பிரச்சனையே இருக்காது பிரச்சனை போகவும் போகாது பிரச்சனை வரவும் வராது எத்தனையோ பிரச்சனையை பார்த்துட்டேன் இனி எத்தனை பிரச்சனை வரப்போகிறதோன்னா ஒரு பிரச்சனையும் உண்மை இல்லைன்னு புரிஞ்சுனுட்டால் பிரச்சனையே இல்லை அதற்காகத்தான் இந்த மூன்று ஸ்லோகங்களில் சொன்னார் இந்த ஸ்தூல சரீரம் சூக்மசரீரம் காரணசரீரம் எல்லாம் என்னதுன்னா அவித்யா கல்பித்தம் அறியாமையால் கருதப்படுவது ஆக இந்த ஸ்தூல சரீரம் சூக்மசரீரம் இந்த ஸ்தூல சரீரத்துக்கும் சூஷ்மசரீரத்துக்கும் எது காரணமோ அது காரணசரீரம் இந்த மூணுக்கும் வேற ஆத்மாவை தெரிஞ்சுக்கோன்னு சொன்னார் பதினாலாவது ஸ்லோகத்தில் உபாதி திருத்தயா தன்யம் ஆத்மானம் அவதாரையேத் இந்த மூன்று உபாதிக்கும் வேறாக ஆத்மாவை தெரிஞ்சுக்கோ உன்னை நீ உணர்ந்து கொள் மற்றவர்களுக்கும் இந்த உண்மையை விரும்புகிறவர்களுக்கு இந்த உண்மையை உணர்த்து நான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்பதற்கு ஏற்ப மற்றவர்களுக்கும் இந்த உண்மையை உணர்த்து அதெல்லாம் அர்த்தம் இருக்குது அப்புறம் இன்னொரு கருத்து சொன்னார் புரியறதுக்காக இது அபியாசம் இந்த ஸ்ரவணம் பண்ணி இதில் விஷயம் சொல்லியாச்சு ஜகத்து அத்தியஸ்தம் ஷரீரம் அத்தியஸ்தம் உடலும் அதாவது இண்டிவிஜுவாலிட்டியும் கல்பித்தம் டோட்டாலிட்டியும் கல்பித்தம் வியும் என்னது சொன்னேன் இல்லையா ஃபால்ஸ் ப்ரொஜெக்ஷன் சமஷ்டியும் ஃபால்ஸ் ப்ரொஜெக்ஷன் ஸ்வப்னவத்து சம்சார ஸ்வப்ன துல்லியா அப்புறம் நமக்கு இருக்கிற அபிமானம் ரொம்ப பலமானது பணத்தோடு நம்மளை இணைச்சுன்ட்ருக்கோம் நம்ம வச்சுருக்கிற பேங்க் பேலன்ஸோடு நம்மளை ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணின்னு அது கூடினா நான் கூட்டிகிட்டதான் நினச்சிக்கிறேன் ரொம்ப பலமாயிட்ட மாதிரி நினச்சிக்கிறேன் அது குறைஞ்சி விடுத்தோம்னா நான் பலம் குறஞ்சவனா நினச்சிக்கிறேன் பணம் பேங்க்லேயோ சொத்தோ ஏதோ கூடி போச்சுன்னு சொன்னால் எனக்கு என்னமோ நான் ஒரு பாதுகாப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஒரு உணர்வு பணமெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுத்துன்னு சொன்னால் இன்னும் போயிடுத்து என்ன போயிடுத்து போயிடுத்து எனக்கு பலம் குறைஞ்சி போயிடுது பணம் வெளியில் இருக்கிற ஒரு சமாச்சாரம் உன்னுடைய பலத்தை கூட்டுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் காரணமாக இருக்குதுன்னா நீ எவ்வளோ வீக்கு ஆக அது மாத்திரம் இல்லை பணம் மாத்திரம் இல்லை உறவு எல்லாம் உறவெல்லாம் எனக்கு நான் பணம் இருக்கிற போது எனக்கு உறவெல்லாம் நல்லா பலமாக இருந்தது பணம் போன உடனே உறவும் காணாமல் போயிடுச்சு க்ஷீணே வித்தே கஃப்பரிவாரா எல்லாம் அதுதானே பணம் இருந்தால் உறவு கூட இருக்கும் பணம் இல்லைன்னா உறவு போயிடுறதுன்னா அப்போ அப்போது எனக்கு எல்லாம் என்னை விட்டு கையை விட்டு போயிட்டான் அத்தனை பேரும் போயிட்டான் ரூபாயெல்லாம் போயிடுச்சு ஆளெல்லாம் போயிட்டான் நான் நாசமாக போனேன் அப்புறம் உடனே என்னென்னா ரூபாயெல்லாம் வந்துடுச்சு உறவெல்லாம் வந்துடுச்சு நாசமாக போனதுக்கு எதிர்ப்பதம் போட்டுக்க வேண்டியதான் எல்லாம் வந்துடுச்சு இதை நம்பியாக நான் இருக்கிறது இந்த பணத்தையும் உறவையும் நம்பியாக நான் என்னுடைய நான் என்னுடைய ஒரு என்னுடைய மனசை வச்சுக்கிறது இதெல்லாம் எப்போவுமே ஆடக்கூடிய விஷயம் அசாஸ்வத்தமான விஷயம் ஃப்ளக்சுவேஷனாக இருக்கிறது பைத்தியக்கார உலகம் மதிக்கிறது பணத்தையும் எதையும் உறவையும் தான் மதிக்கிறது ஆனால் உலகத்தில் பார்த்தா அப்படி இருக்குது ஆனால் வாஸ்தவமாக இதுவாக என்ன என்னுடைய வீக்னஸுக்கும் ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்துக்கும் இதுவாக காரணம் நான் தான் ஸ்ட்ரென்த்து நான் ஒரு நாளும் வீக்காக மாட்டேன் அப்படியெல்லாம் ஒரு புரிஞ்சுன்னு இருக்கணும் வேதம் சொல்கிறது வேதத்தில் ஒரு அழகான மந்திரம் சொல்கிறது இந்த உண்மையை ஒருவன் உணர்ந்து கொண்ட பிறகு தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற உணர்விலிருந்து விடுபட்டு விடுவான் गुहाहितं पुराणं देवं அப்படி சொல்லுது यस्तु सर्वाणि அப்பாஹித்தே புராணம் அதாத்மோமேனீஹ் ஜஹாதி यस्मिन् सर्वाणि பூத்தானியாத்மூத்விஜா நூத்தமான தோ நுப்ஸே சர்வூதாத்மான விஜுகுப்சத்தை கோபாயித்தும் நிதி அது வந்து ஒன்றும் பண்ணுறதில்லை மனசை வந்து கலக்க முடியாது மனசில் தெளிவான அறிவு இருந்ததுன்னா மனசை கலக்க முடியாது அது மாத்திரம் இல்லை இது வந்து வெளி விஷயம்னு சொன்னேன் இதுலேயே நிறைய பேர் அவுட் ஆகிடறான் என்ன ஆகிடுறது சரி சுவாமி உறவு இருக்கட்டும் பணம் இருக்கட்டும் உடம்பு உடம்பும் அப்படித்தான் உடம்போடு தன்னை சேர்த்துன்ருக்கானா பணத்தோடு சேர்த்துன் இருக்கான் உறவோடு சேர்த்துன்ருக்கான் இதெல்லாம் சென்ற வகுப்புலேயே படித்தோம் அப்புறம் அடுத்தது உடம்போடு தன்னை இணைத்து கொண்டிருக்கான் அப்புறம் என்னதுண்ணா என்னது பிராணனோட தன்னை இணச்சிக்கிறான் மனசோட தன்னை இணச்சிக்கிறான் புத்தியோடு தன்னை இணைச்சிக்கிறான் அப்புறம் என்னதுண்ணா இத்தனைக்கும் காரணமாக இருக்கிற காரணசரீரம் ஆனந்தமயத்தோடு தன்னை இணைச்சிக்கிறான் ஆனால் இது எதோடையும் இணைச்சிக்கக்கூடாது அதோடு இணைச்சுண்டா அது மாதிரி ஆயிடுவோம் அதில் இருக்கிற குறை நிறைகள்லாம் நமக்கு வந்துடும் அதனால் எதோடையும் தன்னை இணச்சிக்காம வப்புஸ்துஷாதிபிக் கோஷைகி யுக்தம் இந்த உடம்புங்கிற பப்புஸ்துஷாதிபிகின்னா பஞ்சகோஷைகின் தான் அர்த்தம் பஞ்சகோஷாதிபிகி அதுதான் அர்த்தம் துஷான்னா தோல் மேல் தோல் உமின்னு அர்த்தம் வப்புஹுன்னா உடம்புன்னு அர்த்தம் அன்னமயாதி ஷரீரங்களோட தன்னை இணைத்து கொண்டிருக்கிறத இப்படியே வகுப்பில் ஒரு ஒரு வகுப்புலையும் உட்காந்து உட்காந்து நேரம் கொடுத்து சிந்தனை பண்ணி யுக்தி அவகாத்தகா ஒரு ஆத்மபோதம் கிளாஸும் என்னது குத்தி குத்தி புடைக்கிற மாதிரி தான் அவகாத்தகா ஆத்மானம் அந்தரம் சுத்தம் விவிச்சியாத் சுத்தமான ஆத்மாவை உள்ளே இருக்கின்ற ஆத்ம தத்துவத்தை நன்கு தெரிந்து கொள்வாயாக விவீச்சியாத் பகுத்தறிந்து கொள்வாயாக யசா தண்டுலம் எப்படி அரிசியை அரிசியை உமியை நீக்கி அரிசியை பெறுகிறோமோ அப்படி இந்த ஞாபகம் இது ஸ்தூலமான செயல் ஆனால் இது புத்தினால் பண்ணுறது எனக்கு இருக்கிற அபிமானம் எனது கற்பனை அபிமானம் அந்த கற்பனை அபிமானத்தை நான் கற்பனைன்னு புரிஞ்சுக்கணும் கற்பனை அபிமானத்தை கற்பனைன்னு புரிஞ்சுக்கணும் அதை உண்மைன்னு நினச்சிக்கக்கூடாது அப்படி புரிஞ்சுண்டா என்ன இருது இது புரிஞ்சுக்கிற விஷயம் ஏன் வச்சுங்கோ இந்த புஸ்தம் படிக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிற விஷயம் ஒன்றும் சாதனை பண்ணுறதே கிடையாது சாதனை என்னதுன்னு நான் புரிஞ்சுக்கிறது தான் சாதனை இதை படிக்கிறது தான் சாதனை படித்ததை வேணால் நீங்கள் உட்கார்ந்து இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணி படித்ததோட அர்த்தத்தை திரும்ப திரும்ப நினைக்கலாம் ஆழமான மனசுக்கு அது போகணுங்கிறதுக்காக வேண்டி ஆனால் வேறு ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சுவாமி இதை படித்ததுக்கு பிறகு ஏதாவது செய்யணுமான்னு ஏதா செஞ்சிருந்த பிறகு தான் படிக்கணும் படிச்சுட்டு ஒன்றும் செய்கிறதில்லை நீ எல்லாம் பூஜை ஜபம் ஹோமம் அதெல்லாம் பண்ணியிருந்தான்தான் இதை படிக்கிறதுக்கே உனக்கு யோக்கியத்தை படித்தா போகும் படித்து புரிஞ்சுண்டால் போகிறோம் புரிஞ்சுட்டதை ஆழமான மனசில் வச்சுக்கிறதுக்கு திரும்ப திரும்ப படிக்கலாம் இல்லைன்னா உக்காந்து படித்ததை திரும்ப அப்பவும் அங்கேயும் திரும்ப திரும்ப யோசிக்கணும் அவ்வளோதான் யோசிக்க யோசிக்க மனசில் வந்து இந்த கருத்து பலமாக பதிஞ்சிடும் அசரி ஆத்மா வந்து சர்வ சர்வவியாப்பிங்கிற ஒரு கருத்தை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் இதெல்லாம் ஞானம் த சாஸ்திரத்தினால் கிடைக்கக்கூடிய ஜானம் படிக்கலாம்